என் மூச்சு பாட்டு கேட்டிருக்கீங்களா இன்னைக்கு உலகமே அந்த மூன்று தான் மூச்சு விடுது இந்த மூன்று உலகத்தையே புரட்டி போட்டதுங்க இப்போ நடுராத்திரியில் வரி கட்டலாம் பாதி ஏதாவது எழுதி வாங்கியும் கட்டலாம் இது இந்த மூன்று தான் உலகமே இவருடைய வளைக்குள்ள இருந்தாலும் காசு வேணும்னு இவர் யாரையும் தன் வளைக்குள்ள வீழ்த்தலை புரியலையா வடிவேலு பாஷையில் சொல்லட்டுமா அப்போ நீங்கள் வர வேண்டிய இடம் டபுள்யூ டபுள்யூ டபுள்யூ இன்னைக்கு உலகத்தில் இரநூறு கோடிக்கும் மேற்பட்ட இணையதளங்கள் இருக்கான் வெப்சைட்ஸ் அதாவது இன்டர்நெட் வேறு இணையதளம் வேறு ரெண்டாயிர பிரிச்சுக்கோ இன்டர்நெட் வேறு வெப்சைட் வேறு இன்டர்நெட்டுக்குள்ளே வெப்சைட் இருக்குது சரிங்களா இனையம் வேறு இணையதளம் உலகத்தில் கோடிக்கும் மேற்பட்ட இணையதளங்கள் இருக்குன்றாங்க நாள்தோறும் ஒன்றரை லட்சம் இணையதளங்கள் ஏறக்குறைய ஐந்து கோடிக்கும் மேலான இணையதளங்கள் நாள்தோறும் உருவாகிக்கொண்டே இருக்கு இந்த புகழ்பெற்ற இணையதளங்களை கண்டுபிடித்தவர் யார் இதை பற்றி தான் பார்க்க போறோம் டிம் பர்னர் பிஇஆர் என்ஆஆர்எஸ் எல்இஇஇ டிம் பெர்னஸ் லி அப்படிங்கிற இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு அறிஞர் தான் என்ன சொல்லப்போனால் ஒரு பொறியியல் வல்லுனர் அல்லது ஒரு விஞ்ஞானின்னு கூட சொல்லிக்கலாம் அவர் தான் முதன் முதல்ல இந்த வேர்ல்ட் வைடு வெப் டபுள்யூ டபுள்யூ டபுள்யூன்னு சொல்லப்படக்கூடிய இணையதளத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அறிமுகம் செய்தவர் தொண்ணூற்றி ஒன்றில் முற்று பெற்ற அந்த அறிமுகம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளே ஏற்கனவே இரநூறு கோடி இணையதளங்கள் வடிவமைப்பதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கு அப்போ எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்கள் அதாவது டைம் இதழ் அமெரிக்காலேருந்து வெளியேறக்கூடிய டைம் இதழ் வந்து இருபதாம் நூற்றாண்டின் ஆளுமை மிக்க மனிதர்கள் பட்டியலில் இவருடைய பெயரையும் டிம் பெர்னஸ்லீ உடைய பெயரையும் சேர்த்துருக்குது ஏன்னா ரெண்டு காரணம் ஒன்று இவர் இப்படி ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கினார் ரெண்டாவது இந்த புதிய கண்டுபிடிப்பு இந்த இணையதளம் அப்படிங்கிற கண்டுபிடிப்பு பல்வேறுபட்ட புதிய கண்டுபிடிப்புகளுக்கு புதுமையான அப்ளிகேஷன்ஸ் வெப் அப்ளிகேஷன்ஸுக்கு வழி விட்டது அது பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக்குவதற்கு ஒரு தளமாக அமைந்தது அதுதான் அதனால தான் அவர் ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருபதாம் நூற்றாண்டின் ஆளுமை மிக்க மனிதராக தேர்வு செய்யப்பட்டார் அந்தளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்தவர் டிம் பெர்னர்ஸ் அவரை பற்றி தான் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய தாயும் தந்தையுமே ஆரம்பத்தில் உலகில் முதன் முதலே அறிமுகப்படுத்தப்பட்ட வணிக ரீதியான பணியாற்றிய அனுபவம் கொண்டவர்கள் அதனால் இந்த குடும்பமே கம்ப்யூட்டர் சார்ந்த குடும்பம்ன்றனால அவருடைய பின்னணியை அப்படி அமைஞ்சிருச்சு சின்ன பிள்ளையிலேருந்தே கணினி சார்ந்து பேசுதல் அது சார்ந்து சிந்தித்தல் அப்படியே வளர்ந்து வந்துட்டார் கல்லூரி படிக்கிற காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பழைய ரிப்பேரான டிவி பெட்டியை எடுத்து அதை கம்ப்யூட்டரை மாற்றி தனக்குத்தானே வேலை செய்கிறக்கு வச்சுருக்காரு ஏன்னா அப்போல்லாம் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லி தனி ஒரு மணி நாளாக காசு கொடுத்து வாங்குறது ரொம்ப சிரமம் அப்போலாம் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது ரொம்ப ஒரு ரூம் நிறைய பெருசாக இருக்கும் அதனால் இவரே சிறுசாக தனக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சிறுசாக டம்மி கம்ப்யூட்டர்லாம் பண்ணி வச்சு தருக்கார் அந்தளவுக்கு கல்லூரி பருவத்திலே ஆர்வம் இருந்திருக்காருக்கு அப்புறம் படிச்சுட்டு கொஞ்ச காலம் எங்கேயே வேலை பார்த்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கக்கூடிய சிஇஆர்என் அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்கு வந்திருக்காரு அப்படின்னா என்னன்னா யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் எனர்ஜி ரிசர்ச் இந்த நிறுவனத்தில் கணினி சார்ந்து வேலை பார்ப்பதற்காக வந்திருக்காரு இதில் வந்து என்னன்னா ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கண்ட் உருவாக்க என்னன்னா விஞ்ஞானிகளுக்குள்ள அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அதை பற்றிய தகவல்களை பதிவு செய்து ஏற்கனவே தகவல்களோடு கூடுதலாக தகவல்களை நாள்தோறும் பதிவு செய்து கொண்டே இருக்கலாம் அப்படி ஒரு லேண்ட் கனெக்ஷன் உருவாக்கி கொடுத்துருக்காரு ஃபார்மேட் ஹைப்பர் டெக்ஸ்ட் அது அந்த விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப பயனுடையதாக இருந்திருக்கு அந்த அலுவலகத்துக்குள்ளேயே யார் என்ன புதுசாக கண்டுபிடிச்சாலும் உடனே அதில் பதிவேற்றம் செய்து மற்ற எல்லாருக்கும் சொல்லிடலாம் முன்னாடி என்ன லெட்டர் எழுதி எழுதி எழுதி அனுப்புவாங்க அந்த ஃபார்மேட்லாம் போய்ட்டு கம்ப்யூட்டரில் உடனே பதிவு செஞ்சிடலாம் அதனால் எல்லாேருக்கும் ஒரே நெட்டில் தகவல் போய் சேரும்ன்ற ஒரு புது வசதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அறிவுபடுத்தினார் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு புது விஷயம் வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி இந்த இன்டர்நெட்டையும் ஹைப்பர் டெக்ஸ்ட்டையும் எனச்சு ஒன்றாக எனச்சு டொமைன் நேம் அப்படின்ற இணையதள முகவரியை உருவாக்கி அதன் மூலம் ஒரு அலுவலகத்துக்குள்ள மட்டுமே இருந்த ஒரு தொடர்பு உலகம் முழுவ விரிவாக்க முடியுமா அப்படின்றத பரிசயத்தை பார்த்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அது வந்து ஒவ்வொரு அளவு முடியுன்ற நம்பிக்கையை பெற்றிருக்கு அதாவது வந்து ஜெனிவாவில் இருக்கக்கூடிய சேர்ன் அலுவலக சேர்ன் அலுவலகத்துலையும் அதுக்கு பக்கத்தில் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இவருடைய அலுவலகத்துலேயுமே அப்படி ஒரு முகவரியை போட்டு அதாவது இவர் முதல்ல உருவாக்குன வெப்சைட்டுடைய பேர் என்ன தெரியுமா இன்ஃபோ ஐஎன்எஃப்ஓ இன்ஃபோ டாட் சிஇஆர்என் சேர்ன் டாட் முகவரி இந்த முதல் இணையதளத்தை உருவாக்கி ஜெனிவால இருந்து பிரான்ஸுக்கு அதை இயக்கி பார்த்திருக்காரு நல்லா இயங்கியிருக்கு அப்புறம் சில சில கரெக்ஷன்ஸ்லாம் செஞ்சதுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் வந்து இது வந்து உலகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட நினைக்கல அதுதான் முக்கியமே இது ஒரு தொலைத்தொடர்பினுடைய அடுத்த கட்டம் ஒரு கம்யூனிகேஷனுடைய அடுத்த கட்டம் தான் நினச்சிருக்காரு ஆனால் இதனுடைய வீச்சை பார்த்தோன்னா எல்லோரும் மங்கி போயிட்டாங்க இவ்வளோ எளிதாக இருக்க முடியுமா இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவுக்கு ரஷ்யாவிலேருந்து ஜப்பானுக்கு எங்கேருந்து எதுனாலும் உடனே குடனே தகவல்கள் போய்ச்சேருவதற்கு இந்த வெப்சைட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த இணையதளம் ரொம்ப பயின்றதாக இருக்குது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு இவர் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து பேட்டன்ட் உரிமை வாங்கி நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேனா பேட்டன்ட் பதிஞ்சு யார் இது யூஸ் பண்ணாலும் எனக்கு ராயல்ட்டி கட்டுப்பா அப்படின்லாம் சொல்லவே இல்லை இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றது இவருடைய தாரக மந்திரம் இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் உலகத்துலலாம் ஏற்கனவே இருந்திருக்கு நான் சில விஷயங்களை உருவாக்கி சில விஷயங்களை ஒன்றா சேர்த்தேன் அவ்வளோதான் நான் ஒரு கருவி அதனால் எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டோம் எல்லாருக்கும் போய்சட்டோம் ராயல்ட்டிலாம் வேணாம் அப்படின்றருக்கார் இவர் ராயல்ட்டி கேட்டிருந்தாருனா இன்றைக்கி பில்கேட்ஸ் அளவுக்கு ஒரு பெரிய கோடி சொலர் ஆகிருப்பார் ஆனால் வேணாம் பணம் என்பதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எல்லாம் எதுவுமே வேணாம் எல்லாரும் பயன்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி எதாக்கூட இலவசமாக ஓப்பன் சோர்ஸில் கொடுத்துறாரு வெப்சைட் டெக்னாலஜியை இந்த வெப்சைட் வந்து நீங்கள் எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம் எப்படினாலும் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரீடம் கொடுத்தோன்னு மக்கள்லாம் தொடர்ந்ததை தொடங்கி தொடங்கி நிறைய வெப்சைட்ஸ் பயன்படுத்த தொடங்கினாங்க அது மட்டும் இல்லைங்க இவர் வந்து இலவசமாக கொடுத்தது மட்டும் கிடையாது இந்த வெப்சைட்டை நிறைய பேர் பயன்படுத்தணுன்றக்காக இன்டர்நெட்டுடைய விலையை குறைக்கணும் அதை வந்து அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு நிறைய இருந்தது என்ன சொல்கிறாரு முப்பத்தி ஓரு விழுக்காடு மக்கள் தான் இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் பெற்றிருக்கிறார்கள் வசதி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றதுனால நெட் நியூட்ரலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி அமெரிக்காவில் பேசி அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸாவை ஒப்புதல் வாங்குறதுக்கு நிறைய மெனக்கெட்டுருக்கார் அதாவது இணையதளம் என்பது எல்லா மனிதருக்குமான சம உரிமை ஹியூமன் ரைட் அப்படின்றார் எப்படி சாப்பாடு ஒரு மனிதனுக்கு சம உரிமையோ உணவு ஒரு மனிதனுக்கு சம உரிமையோ அது மாதிரி இணையதளமும் இணையமும் ஒரு மனிதனுக்கு சம உரிமையாக இருக்க வேண்டும் அப்போ இணையத்தை குறைந்த வழியில் கொடுக்கணும் எளிமையாக கொடுக்கணும் அப்படின்றக்கா நிறைய போராடி இருக்காரு நிறைய அமைப்புகளெலாம் உருவாக்கியிருக்காங்க இவரே ஒரு டபுள்யூ அதாவது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூசி வேர்ல்டு வைட் வெப் கன்சார்ஷன் ஒரு நிறுவனம் அப்புறம் வேர்ல்டு வைட் வெப் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காரு அப்புறம் அஃபிலியேஷன் ஆஃப் அஃபோர்டபுள் இன்டர்நெட் ஒரு அப்பில் தலைவராக இருந்திருக்காரு அந்த அமைப்பிலலாம் பார்த்தீங்கன்னா கூகுள் மைக்ரோசாஃப்ட் எல்லாரும் சேர்ந்திருக்காங்க அவங்களுடைய நோக்கம்லாம் என்னென்னா இணையதளத்தை கடைசி மனிதனுக்கும் இணையங்களை கடைசி மனிதனுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதன் மூலம் ஒரு இணையதளத்தை பயன்படுத்தணும் அப்படின்றத அவங்க நோக்கம்லாம் அப்படி உருவானது ஃபேஸ்புக் டாட் காம் என்ன சொன்னாலும் இந்த இணையதளங்கள்லாம் உருவானதுனால எல்லாருக்கும் என்னென்னா இணையம்தான் முக்கியம் இன்டர்நெட்டை முடிஞ்ச வர இலவசமாக ரொம்ப நல்லது இல்லாட்டி மினிமம் காஸ்ட்டில் குறைஞ்சபட்சம் காஸ்ட்டில் கிடைச்சா நல்லது அதனால தகவல் தொடர்பு வெகு சென்றடையும் எல்லா மனிதருக்கும் எல்லா தகவல்களும் ஒரே நேரத்தில் ஒரே அளவில் சார்ந்த மனிதர் அல்ல இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல யூ கே கவர்மெண்ட் இங்கிலாந்து கவர்மெண்ட் இவரை அழைத்து அரசு சார்ந்த தகவல்கள் எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு புதுமைப்படுத்துங்க அப்படின்னு அரசுக்காக நிறைய வெப்சைட்டுகளை உருவாக்குனார் உருவாக்கி மக்களுக்கு சேவையாற்றினார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இவருடைய சேவையை பாராட்டி இரண்டாம் எலிசபெத் ராணி இவருக்கு வந்து சர் பட்டம் கொடுத்தாங்க நைட் அப்படின்றாங்க பட்டம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸில் இவரை கூப்பிட்டு பாராட்டி கௌரவிச்சாங்க கௌரவிச்சு இவர் மிகப்பெரிய சேவையாற்றிருக்காருன்னு சொல்லி ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இவருடைய சேவையை பாராட்டி ஏழு பல்கலைக்கழகம் மேஞ்செஸ்டர் பல்கலைக்கழகம் ஹார்வர்டு பல்கலைக்கழகம்லாம் அவருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க நிறைய விருதுகளுங்க கம்ப்யூட்டர் துறையில் நோபல் பெருசாக கருதப்படக்கூடிய டூரிங் விருது அந்த விருது இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வழங்கப்பட்டது ரொம்ப எளிமையான மனிதர் ரொம்ப வித்தியாசமான மனிதர் தன்னுடைய வருமானத்தை பொருட்டாக கருதாமல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற மனிதர்கள் பயனடைய வேண்டும் எல்லோருக்கும் தகவல் சென்று சேர வேண்டும் என்றக்காக ஒரு மாபெரும் புரட்சியாக இந்த வேர்ல்டு வெப் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை உருவாக்கினவர் இவ்வளோ இவருடைய இணையதள மனித தெரியுமா உலகத்துக்கே இணையதளத்தை உருவாக்கி கொடுத்தவர் இவருக்குன்னு ஒரு இணையதளம் வச்சுருக்கார் டபுள்யூ ஆக ஒரு மாபெரும் புரட்சியை செய்த சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர் வந்து ஆயிரத்தி பிறந்தவர் இன்றைக்கும் நிறைய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் வருகை பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் சமகால சாதனையாளர் சாதாரண மனிதர் போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் சாதாரண மனிதருக்கும் பயன் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் விஞ்ஞானி டிம் பேர்